வணக்கம் மார்ச் பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்க நாட்டின் மத்திய வங்கி என்பது பெடரல் ரிசர்வ் வங்கி என்பதை குறிக்கின்றது இரண்டு இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்பில் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்துள்ளது மூன்று இந்திய பாராளுமன்றத்தில் ராஜசபா எனப்படும் மாநிலங்கள் அவையால் புதிய அகில இந்திய பணியை உருவாக்க முடியும் நான்கு இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூத்தி அறுபது அவசரகால நிதி நெருக்கடி நிலையை குறிக்கின்றது ஐந்து தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது சட்டமாக ஏற்றப்பட்ட ஒரு அமைப்பாகும் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் 1. ியாவில் அவசரகால பிரகடன நிலை என்பது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது 2. இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூத்தி நாற்பது எதனை குறிப்பிடுகிறது 3. மத்திய தேர்வாணைய குழு உறுப்பினர்களை யாரால் நீக்க முடியும் நான்கு இந்தியாவில் பாராளுமன்றத்தில் மக்களவையில் நீண்டகால சபாநாயகராக இருந்தவர் யார் 5. இந்திய அரசியலமைப்பில் சமத்துவ உரிமை பற்றி எந்த விதி குறிப்பிடுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி